நோன்புடைய நோக்கமே என்ன என்று பெருமானின் நோன்பு வைத்து அவருடைய நோன்பு அவர் பொய்யான விஷயங்களை விட்டு பொய்யான விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வதை விட்டு தடுக்கவில்லை என்றால் ஒரு நோன்பு வைக்கின்றார் ஆனால் அவர் வைக்கக்கூடிய நோன்பு தவறான விஷயங்களை விட்டு அவர் தடுக்கவில்லை தவறான காரியங்களை அவர் தடுக்கவில்லை பொய்யான விஷயங்களை பாவமான விஷயங்களை தடுக்கவில்லை தற்காலிகமாக பாவத்தை நிறுத்தி வைத்தார் ரமதானுக்கு பிறகு மறுபடியும் முன்பாக என்னென்ன பாவங்கள் செய்தாரோ என்ன தவறுகள் செய்தாரோ அதே பாவத்தையும் அதே தவறுகளையும் நோன்பு வைத்துக் கொண்டும் செய்கிறார் ரசாய் சல்லி சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் நோன்பு வைத்து அந்த நோன்பின் காரணமாக பொய்யான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லையோ பொய்யை விட்டு தவிர்த்துக் கொள்ளவில்லையோ பொய்யான விஷயங்களின்படி அமல் செய்வதை தவிர்த்து கொள்ளவில்லையோ அவருடைய பசியினாலோ அவருடைய தூக்கத்தினாலோ அவருடைய பசியினாலோ அவருடைய தாகத்தினாலோ அல்லாவுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது அல்லாவுக்கு எந்த பலனும் ஏற்படுத்தி விடாது இவர் பட்டி கிடக்கிறதுனால அல்லாவுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இவர் தாகத்தோடு கிடக்கிறதுனால அவருக்கு அல்லாவுக்கு எந்த விதமான கிடையாது ஆக நான் பசியோடு இருப்பது வேறு பட்டினியோடு கிடப்பது மட்டும் நோக்கம் ரோன்பல்ல முதலில் ஆனால் நம்முடைய நோன்பு எப்படி இருக்கிறது என்றால் காலையில் செய்வது நோன்புடைய முக்கியமான கடமை சகர செய்கின்றோம் தூங்குவது அதனுடைய அடுத்தபடியான கடமை பிறகு வளமையாக வியாபாரம் செய்வது வளமையாக கொடுக்கல் வாங்கல் செய்வது வளமையான ஆபீஸுக்கு செல்வது அலுவலகம் செய்வது தொழில் உத்தியோகத்தை பார்ப்பது அந்த தொழில் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் அதே பாவங்கள் உதாரணமாக வியாபாரத்திலே பொய் பேசுவது என்றால் அதே பொய்யை பேசுகின்ற நூல் வைத்துக் கொண்டு அல்லது ஒருவருக்கு சண்டையிடுவது தகராறு செய்வது வளமை என்றால் அதே காரியத்தை செய்கிறார் நூல் வைத்துக் கொண்டு ஒருவருக்கு வியாபாரத்திலே ஏமாற்றுவது பழக்கம் என்றால் அதே காரியத்தை செய்கிறார் நூல் வைத்துக் கொண்டு அவர் வியாபாரத்துக்கு செல்கின்றார் அந்த வியாபாரத்திலும் அவருடைய நோன்பினால் அவருடைய அகலாக்கிலே அவருடைய நற்குணங்களிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தவில்லை அடுத்து மனைவி மக்களோடு வருகின்றார் மனைவி மக்களோடு இருக்கின்றார் அந்த மனைவி மக்களோடு பேசுவது பழகுவது சிரிப்பது எல்லாமே ரமதானுக்கும் ரமதான் அல்லாத வித்தியாசம் இல்லை ரமதான் அல்லாத காலங்களிலும் மனைவி மக்களத்தில் அன்பாக இருக்க மாட்டார் ரமதானிலும் அன்பாக இருக்க மாட்டார் அவரிடத்தில் தொழுது விட்டு ரமதான் அல்லாத காலத்தில் தொழ மாட்டார்கள் அதுவும் இரவிலே ஸ்பெஷலாக தொழ வேண்டிய இரவு தொழுகையோ தகஜூ தொலகையோ தராவி தொழுகையோ தொழுவது கிடையாது ஆக ரமதானுக்கு முன்பாக அவர் இப்படி இருந்தாரோ ரமதான் நோன்பு அவரிடத்தில் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஒரு திருப்பு முனையும் ஏற்படுத்தவில்லை இதைத்தான் ரசோல் சொன்னார்கள் அவருடைய பசியோ அவருடைய தாகமோ அல்லாவுக்கு எந்த பலனையும் ஏற்படுத்தி விடாது அப்ப நம்மை அல்லாவுடைய பார்வையிலே நம்மை பொறுத்தவரையிலே பட்டினி கிடைக்கிறோம் அவ்வளவுதான் தாகத்தோடு கிடைக்கிறோம் அவ்வளவுதான் சரி இந்த பட்டினியினாலோ இந்த தாகத்தினாலோ அல்லாவுக்கு ஏதாவது பலன் உண்டா அல்லாவுக்கு ஏதாவது உண்டா ஒன்றும் கிடையாது யார் ஒருவர் நோன்பு வைத்து அந்த நோன்பு அவரிடத்திலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அவருடைய பாவங்களை விட்டு தவறுகளை விட்டு அவரை பாதுகாக்கவில்லையோ விளக்கவில்லையோ அவர் நோன்பு வைப்பதனால் எந்த பலனும் கிடையாது